நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு சமய சஞ்சீவி வாசிக்க வேண்டிய பகுதி இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அத்தியாயம் முதல் பதினோரு வசனங்கள் அந்நாட்களில் இசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாயிருந்தான் அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்க அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது இசைக்கியா தன் முகத்தை சுவமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் இசைக்கியா மிகவும் அழுதான் ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்மை கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய இயசக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய் என்றான் உன் நாட்களோட பதினைந்து வருஷங்களையும் கூட்டுவேன் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவா இருப்பேன் என்று சொல் என்று சொன்னார் பின்பு ஏசாயா அத்திப்பழத்த அடையை கொண்டு வாருங்கள் என்றான் அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான் இசைக்கியா இயேசாயை நோக்கி கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் மூன்றாம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான் அதற்கு இயேசாயா கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின் படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு அடையாளமாகும் சாயை பத்து பாகை முன்னிட்டு போக வேண்டுமா பத்து பாகை பின்னிட்டு போக வேண்டுமா என்று கேட்டான் அதற்கு இசைக்கியா சாலை பத்து பாகை முன்னிட்டு போவது லேசான காரியம் அப்படி வேண்டாம் சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான் அப்பொழுது ஏசாயா கத்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை பத்து பாகை பின் திரும்பும்படி செய்தார் இன்றைய மனப்பாட வசனம் யாக்கோபு ஐந்தாம் அத்தியாயம் பதினாறாம் வசனம் நீங்கள் சுகமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பயனுள்ளதா இருக்கிறது you may be healed நமது ஆரோக்கியத்திற்கு பிறரது ஜப உதவியை நாடும்படி திருவசனத்தில் நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம் சுகமணிக்கும் வரம்பெற்ற ஊழியரது ஜப உதவியை நாம் கண்டிப்பாக நாடலாம் சுகமளிக்கும் கூட்டங்களில் நாம் பங்கு பெறலாம் தங்கள் பகுதிகளுக்கு வந்த பேதரு பிழிப்பு பவுல் ஆகியோரின் சுகமாக்கும் வரங்களை மக்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் ஐந்தாம் அத்தியாயம் அப்போஸ்தலரிலே பேதிருவின் நிழலை அநேக நோயாளிகள் பெற்றதால் சுகமடைந்தனர் எட்டாம் அத்தியாயத்திலே பிலிப்பு சமாரியாவுக்கு சென்று அநேக அற்புத அடையாளங்களை செய்தான் இருபத்தி எட்டாம் தியாயத்திலே பவுல் மால்டா தீவிலே போய் சேர்ந்த அந்த தீவை முதலாளியின் தந்தை ஜூரமாய் கிடந்த பொழுது தொட்டு குணமாக்கினார் ஆனால் இன்று சுகமளிக்கும் ஊழியங்கள் பல வியாபாரமயமாகிவிட்டன எப்படியாவது சுகம் வர வேண்டும் என்ற தத்தளிப்பில் யாரும் நம்மை ஏமாற்றிவிட நாம் இடம் கொடுக்க கூடாது விசுவாசமுள்ள ஜபத்தை ஏறடுக்கும்படி சபையின் மூப்பர்களை அடிக்கோடிடுகிறேன் சபையின் மூப்பர்களை நாம் வரவழைக்க வேண்டும் என்பதே நோயாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட தெளிவான ஆலோசனை யாக்கோபு ஐந்தாம் அத்தியாயம் ஒருவேளை சபையின் மூப்பர்களுக்கு பகட்டான வரங்கள் இல்லாதிருக்கலாம் ஆனால் சபையை மெய்ப்பதற்கு கண்காணிகளாய் கண்காணிகளாய் அவர்களை வைத்தது தூய ஆவியானவரானதால் அவர்களது ஜபத்தை அவர் மதிக்கிறார் ஒரு வசன வாசிக்கிறேன் அப்போ சிலர் இருபது இருபத்தி எட்டிலே உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பர்சுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதற்கும் என்று வாசிக்கிறார் அப்படியானால் அவ்வளவு கனமான ஊழியத்திற்கு ஆண்டவர் மூப்பர்களை போதகர்களை நியமிக்கும் பொழுது அவர்களுக்கு பகட்டான வரங்கள் இல்லாதிருந்தாலும் அவர்கள் ஜபங்களை அவர் கனமடைகிறார் முழுநேர ஊழியர் அல்லாத விசுவாசிகளும் நோயாளிகளுக்காக ஜெபிக்கலாம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினால் அவர்கள் வியாதி உள்ளவர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சுகமடைவார்கள் என்று கிறிஸ்து ஆணித்தரமாய் சொன்னார் அல்லவா எனவே விசுவாசிகளில் எவரையும் அலட்சியமாய் எண்ண வேண்டாம் அப்போஸ்தலனாக மாற இருந்த பவுலுக்கு சுகமாய்ப்பு ஊழியம் செய்ய தேவன் சாதா சீடன் அனனியாவைத்தான் தெரிந்து கொண்டார் மற்றவர்கள் நமக்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கர்த்தர் கேட்கிறார் என்பது உண்மைதான் ஆனாலும் முடிவாக நாம் நமது விசுவாசத்தினாலேயே ஆண்டவரிடம் நெருங்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தீர்க்கன் இசைக்கியா தனக்கு தீர்க்கன் இயேசாயா தனக்கு அருகிலேயே இருந்தாலும் கூட அரசன் இசைக்கியா அவரது ஜபத்திலேயே சார்ந்து தானே கண்ணீரோடு கடவுளிடம் அன்றாடினார் என்று வாசித்தோம் அல்லவா அப்பொழுது கர்த்தர் என்ன சொன்னார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் இதுல ஒரு முக்கியமான சத்தியம் இருக்கிறது ஒருவன் பாடுபட்டால் அவன் ஜபம் பண்ண கடவன் எதிர்மறையான வார்த்தைகளை குறித்தும் நாம் சற்று கவனமாயிருக்க வேண்டும் எதிர்மறையான வார்த்தைகள் அதாவது நெகட்டிவ் கன்ஃபெஷன் நம்முடைய விசுவாசத்தை கொன்றுவிடும் தேவனது வாக்குகளையே நாம் அறிக்கையிடுவோம் கடந்த காலத்தில் ஏதாவது பாதகமாக நடந்திருந்தால் அதையெல்லாம் நாம் நினைக்க கூடாது ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இறந்தோரின் தேவனாயிரமல் இருப்போரின் தேவனாயிருக்கிறார் அவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமாக சமய சஞ்சீவியாய் இருக்கிறார் என்று சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்றிலே வாசிக்கிறோம் முருமுறுக்காமலும் கவலைக்கும் குழப்பத்திற்கும் இடம் கொடுக்காமலும் தேவனை துதித்துக் கொண்டே இருப்போம் ஏன் தெரியுமா சங்கீதம் முப்பது நான்கு ஐந்திலே எப்படி வாசிக்கிறோம் பரிசுத்தவான்களே அவருடைய பரிசுத்தின் நினைவுகூறுதலை கொண்டாடுங்கள் ஏன் தெரியுமா அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்திலே அழுகை தங்கும் விடியற் களிப்பு கழிப்பு உண்டாகும் ஒருவேளை பிரியமானவர்களை உங்களுடைய வியாதி படுக்கையில் நீங்கள் இருக்கும் பொழுது போதுமான நீங்கள் விசுவாசிக்க முடியாவிட்டாலும் உங்களை நீங்களே குற்றஞ்சாட்டி அந்த சிறுவனின் தகப்பனை போல அவன் என்ன சொன்னான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே ஆனால் என் அவிசுவாசன் நீங்கள் உதவி செய்யும் உள்ளதே உள்ளபடி சொன்னான் ஆண்டவர் அவனுடைய உணர்வுகளை மதித்து அவனுடைய மகனுக்கு அவர் அங்கே உடனே ஆரோக்கியம் வரப்பண்ணினார் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொள்கிறார் தம்பி எசைக்கியா பிரான்சிஸ் பாடிய ஒரு நல்ல பாடல் என்னுடைய நினைவுக்கு வருகிறது அதை நான் பாட முயற்சிக்கிறேன் nan sugamane nan sugamane punniyarin kayengala nan sugamane nan sugamane punniyarin kayengala hallelujah hallelujah hallel மே ஆல்யா ஆல் மேரோ கேமே நீங்கள் சுகமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த இருக்கிறது இங்க நல்ல ஆண்டுவரே நேற்றும் இன்றும் என்றும் ஆராதமுறை குமாரனாயி ஏசு கிறிஸ்துவின் சுகமாக்கும் குணமாக்கும் வல்லமைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் திருச்சபையில் அவர் கொடுத்திருக்கிற குணமளிக்கும் வரங்களுக்காக உண்மை துதிக்கிறோம் அந்த வரங்களை செயலாற்றுவதற்கு நீர் வைத்திருக்கிற ஊழியர்களுக்காக குறிப்பாக சபையின் மூப்பவர்களுக்காக மேய்ப்பவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த வேளையிலே வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் உடைய சமூகத்திலே உடைய திரு வாக்குகளின் நிமித்தம் உமுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் திரு காயங்களின் நான் வந்து நிற்கிறேன் கத்தாவே அவர்களை தொட்டு குணமாக்கும் உடைய கோபம் ஒரு நிமிஷம் உண்மையோ நித்திய வாழ்வு ராத்திரியிலே வேதனை காலையிலோ கழிப்பு இந்த மேகம் சீக்கிரமாக அகன்று விடட்டும் கண்ணீரையும் கவலையையும் வேதனையும் சகித்த நாட்களுக்கு தக்கதாய் உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே களிப்பான ஆரோக்கியமான நாட்களை நான் கர்த்த நான் மாறாதவர் நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று வாக்கு பணி நிறேன் அந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசித்து உரிமை பாராட்டி இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் குறிப்பாக சுகவீரமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய பாதங்களை பற்றி பிடித்து கொண்டு முத்தம் செய்து கர்த்தாவே இறங்கும் கர்த்தாவே குணமாக்கும் என்று நான் கேட்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்